வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் ஜூலியா பிரைனட் ஹால் என்பவருடன் இணைந்து இந்த சாதனையை நிகழ்த்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ருடால்ப் டீசல் என்பவர் டீசல் இயந்திரத்திற்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கியூபா குவான்டனோமு விரிகுடாவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு முடிவற்ற குத்தகைக்கு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஐக்கிய அமெரிக்கா பனாமா கால்வாயின் உரிமையை பெற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிக்காகோ நகரில் பால் ஹாரிஸ் என்பவர் மேலும் மூன்று தொழிலதிபர்களுடன் இணைந்து ரோட்ரி கிளப் அமைப்பை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் முதலாவது மக்கள் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதன் மூலம் பெப்ரவரி புரட்சி ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இத்தாலியில் பெனிடோ முசோலினி பாசிச கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு கிளென் டி சீபர்க் எஸ்இஏபிஓ ஆர்ஜி கிளென் டி சீபர்க் என்பவரால் புளுட்டோனியம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அனைத்துலக தர நிர்ணய அமைப்பு ISO அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மத்திய புளோரிடாவில் இடம்பெற்ற சுழல் காட்டில் 4.2 பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் உலகின் அதிநவீன அகண்ட அலைய உலகின் அதிநவீன அகண்ட அலை இணைய செயற்கைக்கோளினை அதாவது பிராட்பேண்ட் இன்டர்னல் சேட்டிலைட் இதனை ஜப்பான் விண்ணில் செலுத்தியது அகலமான அலை இணைய செயல்பாட்டு பொறியியல் மற்றும் செயல் விளக்க செயற்கைக்கோள் வைட்பேண்ட் இன்டர்நெட்வொர்க்கிங் என்ஜினியரிங் டெஸ்ட் அண்ட் டெமோஸ் டெமோன்ஸ்ட்ரேஷன் சேட்டலைட் என்பதன் ஆங்கில பெயர் சுருக்கமாக இதனை WINDS விண்ஸ் என்றும் அழைத்தனர் இந்த செயற்கைக்கோளினை இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் ராஜரத்தினம் சிங்கப்பூரின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மைக்கேல் டெல் டெல் நிறுவனத்தை ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜினி திறனகம இலங்கையின் மனித உரிமை செயல்பாட்டாளர் பெண் உரிமை செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசீஸ் அன்சாரி அமெரிக்க நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாம் ஆண்டு அன்னமாச்சாரியார் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு சீகன் பால்க் ஜெர்மன் மதகுரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆண்டு ஜான் கீட்ஸ் ஆங்கில கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் ப்ரூனை விடுதலை மற்றும் கயானா குடியரசு மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை